வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ ஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் தக்ஷகாண்டம் படலம் அந்த வெள்ளையமையாளுடைய அண்ணல் அகிலம் தந்தமங்கை மங்கை தனதன்பினை வியந்து தளரும் சிந்தை கொண்ட செயல் முற்றியிடுமாறு சிறிதே புந்தி உள்ளுர நினைந்த நன் நினைந்த பொழுதே பொன்னின் மேருவின் இருந்திடு பொலங்கு விடலாம் மின்னும் வெள்ளி முளை மேற்கொடு விளங்கியதென மண்ணு தன் சுடர் மதிக்குறை மிளை சுமவுலி சென்னி ஆயிரமும் வான்முகடு சென்று ஒளிரவே விண்தலம் தனில் இலங்கு சுடரின் மிடலினை கண்டலந்தர ஒதுங்குவன போர்க்கதிருளா மண்டலம் திகழ் முகந்தொரும் பயங்கு பணியின் குண்டலங்களினை கொண்ட குழை கொண்டு உலவவே ஆன்றத்தின் கடல் வரந்திட இறந்ததனிட தோன்றுகின்றதொர்மடங்கள் வழியின்று தொலைய மூன்று கண்கள் முகமாயிரமுமேவிமுனிவால் கான்ற அங்கிகளின் அண்ட முழுதுங் கரியவே சண்ட மாருதமும் அங்கியும் ஒதுங்கு தகவால் துண்டமீதுரும் உயிர்ப்புடன் எழுந்த சுடுதி அண்ட கோளமுடன் அப்புறமுமாகியழியாக் கொண்ட லூடு தவள் மின்னுவெனவே குலவவே மலரின் வந்துரையும் நான் முகன் முகுந்தன் மகவான் புலவர் தம்புகள் அனைத்தையும் நுகர்ந்த பொழுதில் சில ஒழுங்கொடிதழின் உடைகள் சிந்தியனவே இளவு செய்த பிறை வாழ் எயிறின்லகவே துண்ட மீதின் அழலோ இதழின் வீழ்ந்த சுசியோ மண்டு தீவிழிகள் கான்ற கனலோ மனமிசைக் கொண்டதோர் வெகுளியாகிய கொடுந்தழலதோ எண்டிசாமுகமுமாகி அடுகின்றது எனவே தண்டலின்றுரையும் ஆவிகள் வெறியித் தளரமேல் அண்டரண்ட நிறை வெண்டிட அவற்றிடையொறும் தெண்டிரைக் கடல் கலங்க அடல் உற்ற சிவனின் கொண்ட ஆர்ப்பு முழுதெண்டிசை குழாய் தராதலம் கண்முழுதுண்டு மிழுகின்ற தகை சேர் அராவினம் கடமையங்கடகொடே விராய மென் விடுபு விண்ணுரிமிர்ந்து இராயிரம் கொள்புய செய்யலாம் சரிய பரத்தின் மேதகைய வேதன் முதலான சிரத்தின் மாளிகை அடுக்கல் அவரென்பு சரிபூன் பெருத்த கேழலின் மறுப்பினுடன் ஆமை பிறவும் உரத்தின் மேவுபுரி நூலொடு பெயர்ந்து ஒளிரவே குந்தம் வெம்பலகை தோமரமெழுக்குலிசம் வாழ் செந்தழற்கழுமுள் சூலமொடு பீலி முந்து தண்டம் முந்துதண்டம் அவிராழிவசியால முதலாம் அந்த மெல்படைகள் அங்கைகள் தொறும் குலவவே ஐயமாழைத்தனின் மாமணியினாகி அறிவார் செய்யலாது வருரணிகளோடு சிவனி பையுலாவு சுடர் வெம்பணிகளான பணியும் மெய்யலாமணியிடம் இடைந்திலகவே நெஞ்சலம் சலமரும் பிறவி நீடு சஞ்சலம் சலமகன்ற குழுவை அஞ்சல் அஞ்சலெனும் அஞ்சொலெனவிஞ்சு சரண செஞ்சிலம்பொடுபொலங்கழல் சிலம்ப மிகவே அந்திவான் பெருமேனியன் கரை மிடரணிந்த எந்தை தன் வடிவாயவன் முதல் விழியிடையே வந்து தோன்றியே முன்னுர நின்றனன் மாதோ முந்து வீர பத்திரனெனும் திரளுடைய முதல்வன் அங்க வேலையில் உமைய வள்வெகுளியால் அடல் செய் நங்கையாகிய பத்திர காளியை நல்க செங்கையோர் இரண்டாயிரம் பாதி செம்முகமாய்த் துங்க வீரபத்திரந்தனையடைந்தனள் எல்லை தீர்த்தருபடைக்கல திரையுமிரைவற் புல்லுகின்றதோர் திரளுடைத் துணைவியும் போல தொல்லை வீரனும் தேவியும் மேவரு தொடர்வை ஒல்லை காணுரா மகிழ்ந்தனர் விமலனும் உமையும் தன்னை வந்தடை பத்திரை தன்னொடு தடந்தாள் மண்ணுவார்கழல் கலித்திட வலஞ்செய்து வள்ளல் அன்னை தாதையை வணங்கியே அவர் தமை நோக்கி முன்னனின்று கைதொழுதனன் இவை சில மொழிவான் மாலையன் தனைப்பற்றி முன் தந்திடோ மரவெங்காலனாவியை முடித்திடோ அசுரரைக் களைகோ மேலை வானவர் தம்மையும் தடிந்திடோ வேலை ஞானம் யாவையும் விழுங்குகோ உலகெலா நடுக்கோ மண்ணு உயிர் தொகை துடைத்திடோ வரம்பிளவாகித் துண்ணும் மண்டங்கள் தகர்த்திடோ நுமது தூமலர்த்தாள் சென்னீர் கொடேயாவதொன்றெண்ணினும் செய்வன் என்னை இங்கு நீர் நல்கியதெப்பணிக்கு என்றான் வீரனை நோக்கியே கண்ணுதல் எம்மை அன்றி வேள்வி செய்கின்றன தக்கண் அவ்விடை நீ சென்று மற்ற கேட்டிய தீயோன் நன்று தந்தனேயனின் இவ்விடை நடத்தி தரிதலின்றனின்னனை அவன் தடிந்து பறிவினால் அவன் பால் படுத்து புரியும் எச்சமும் கலக்குதி அங்கது பொழுதின் ஆயிடை வருதும் ஆயடை ஏகுதின்றன்லையில் பத்திரை தன்னும் மடலின் முந்து வீரன் அவ்விரு வர்த்தம் பதங்களின் முறையால் சிந்தை அன்புடன் வணங்கியே விடை கொண்டு சிவனை நிந்தை செய்தவன் வேள்வியை அழித்திட நினைந்தான் உன்னிமற்றவன் நீங்கியே ஆற்றவும் உறுத்து தன்னுயிர்ப்பினால் அளவையில் கணங்களை தந்து துன்னுகின்றமை வியர்ப்பினால் சிலவரை தொகுத்து வன்னி போல் மயிர்கால் தோறும் சிலவரே வகுத்தான் மொழியினில் பல பூதரை அழித்தனன் முழறி விழியினில் பலபூதரை அழித்தனன் வேணி உழியினில் பலபூதரை அழித்தனன் உந்தி சுழியினில் பலபூதரை அழித்தனன் தூயோ தோளில் எண்ணிலா வீரரை அழித்தனன் சுவையின் கோளின் எண்ணிலா வீரரை அழித்தனன் குளிர் பொற்றாளில் எண்ணிலா வீரரை அழித்தனன் தடக்கை வாழில் எண்ணிலா வீரரை அழித்தனன் வலியோன் கையினிற் பூதரை அழித்தனன் களத்தில் வெய்ய மார்பினிற்கன்னத்தில் சிலவரை விதித்தான் தனில் சிலவரை அளித்தான் சிலவரைக் கொடுத்தான் இன்ன தன்மையில் வீர பத்திரனும் இறைவன் தன்னை நேர்வரும் எண்ணிலா வீரரைத் தந்து துன்னுகின்றொழிப்பத்திரை என்பதோர் துணைவி அன்ன பண்பினில் காளிகள் தொகையினைஅளித்தாள் வீர பத்திர உருத்திறன் வேறு வேறழித்த சாரதற்குளங்கோர் சிலர் நீ நிறந்த போர் கோர பத்திரம் மணிக்கலன் மின்னு விற்குலவ காரென பொழிந்து உருமென கழருகின்றனால் அக்கு மாலையும் மணிகளும் உடுக்கள் போலவிர பக்க வானிலா எயிர்கள் பிரையன பயில மிக்கு நீடிய வடிவினராகிய மேலாம் செக்கர்வானெனச் சேர்ந்தெழு பூதர்கள் சீலரே அண்டரை தொலைவித்திடும் வீரனை அடைந்தோர் பிண்டமுற்றும் வான் நிறத்தினர் பூதரில் பெரியோர் பண்டிரைத் தொரு முனிமகன் பின்தொடர்பாலின் தெண்டிரை கடல் தொகையென கிளர்ந்தனர் சீலரே வெொன்மேனியர் அணுகுரின் அவர் தமை விரைவில் பைம்பொன் மேனியரா குமத்திருநிழல் பரப்பி அம்பொன்மார்புடை முகுந்தனில் வடி உடையவராய் செம்பொன் தோன்றினர் சிலரே மேயவான் பசப்பூர் தருமேனியராகி காயமித்துணையனப்படா கணக்கினராகி மாயர் கண் துயில் சேக்கையை தங்கனே வகுத்து சேய தொன்மரத் தொகையென கெழிணர் சிலரே அங்கவர்குள் அடல் விடை ஆனனம் அங்கவர்க்குள் அடல் விடை ஆனனம் தங்கி நின்று தயங்கினர் ஓர் சிலர் பொங்கு சீற்றப் பொறுதிரல் வாலுளைச் சிங்கமாமுகமாய்த்தெழித்தார் சில புழை கொள்கையுடைப்போர் வழியாளியின் முளை கொள் மாகமாக ஓர் சிலர் உழுவையின் முகமாகியுற்றார் சிலர் அலைமுகப்பரியானியே கொலை முகத்து குழி ஈயினர் ஓர் சிலர் மலைமுகத்து மறை களி எண்குடன் கலைமுகத்து கவி அடைந்தார் சிலர் இணைய தங் குழு எண்ணில அன்னற்னைய நின்ற பொறுபடை எண்ணில வினை கொள் வன்மையும் வீரமும் இற்றென நினைவதற்கரிதெங்கன் நிகழ்த்துகேன் கையில் எண்ணில் படையினர் காய்கனல் செய்ய போனினர் தீக்கலுள் கண்ணினர் வெய்ய சொல்லர் பெருவருமேனியர் வையம் யாவும் மடுக்குறும் வாயினார் கட்டு செஞ்சடைக் கற்றையர் காய்ந்தழு நெட்டழற்கு நிகர் வருநாவினர் வட்டி மாலைகள் மானும் ஏற்றினர் தொட்ட மூவிலை சூலம் துளக்குவார் துண்ட மீது சொறிதரும் தீயினர் அண்ட கூட மலைத்திடும் கையினர் சண்டமாறுதன் தாழ்க்கும் செலவினர் வாயினர் வானவர் என்பினால் தொடுத்த கண்ணி துயல் வரு தோளர் தனித் தனித்தழல் எண்ணினும் பிடித்து நுங்கும் பெரும் பசி மிகுளார் நச்சில் தீயவர் நானில மங்கையும் அச்சுற்றெஞ்ச அடிகள் பெயர்த்துளார் கச்சைத் தோல்மிசை கட்டிய தட்டியர் உச்சிட்டம் என்றுலகினே உன்கிலார் சூழியானை துவன்றிய மால்வரை பாழியாக படர் செவிவாயினர் ஊழிமாறுதம் உட்கும் உயிர்ப்பினர் ஆழியாக அகன்ற கட்டினார் ஆழ்ந்த சூர்பசுங் கண்ணர் அடித்துணை தடக்குறும் தாழினர் வீழ்ந்து மிக்கவியன் அதரத்தினர் சூழ்ந்த பூத அத்தகை நின்றிட அண்ணலுடன் சேர்ப்பத்திர காளி பயந்திடுகின்ற கத்து கடற்புரை காளிகள் தம்மை இத்துணையே என எண்ணறிதாமால் அந்த பல்படை அங்கையில் ஏந்தி உந்திய தும்பைகள் உச்சி மிளைச்சி சுந்தரமேஈதிய தோற்றமதாகிவிந்த எனச் சிலர்மேவினர் அே தோளின் விசைத்திரிசூலம் இளங்க கோளில் உயிர் பலிகொள்கலன் ஏந்தி தாளிடை நூபுற சாலமிலங்க காளிகள் போர் சிலர் காற்றி மலிந்தார் வாகினி எங்குளவென்றிடமல்கு மோகினி போர் சிலர் மொய்த்தனர் மாயச்சாகினி போல் சிலர் சார்ந்தனர் அல்ல யோகினி போல் சிலர் உற்றனர் அம்மா ஐரொரு அண்டம் அனைத்தையும் எற்றாவுயிரவி நுங்கிய உன்னி எழுந்தே செயரவியாது தெளித்திடுதொன்னாள் பைரவி போர்ச்சிலர் மன்னினர் மாதோ நீடலை மாலை நிலத்திடை தோயாடுரு பாந்தல் அணிக் கலன் மின்ன ஈடுரு ஏரென ஆர்த்தே மோடி எழாமெனமைத்தனர் சில்லோர் இவ்வகை மாதர்கள் யாவரும் வெவ்வேறை வகை மேனியராய் வதனங்கள் கைவகை எண்ணிலராய் கவின் மாற்றிச் செவ்வியராய்ச் செருமேற்ிளர்கின்றார் கணந்திகள் பூதர்காரிகைமார்கள் யாரும் அனங்குரு காளி தன்னோடாண்டகை வீரன் தாளில் பணிந்தனர் பரசி அன்னார்பாங்கரில் விரவிச் சூழ்ந்து துணங்கை கொடாடிப்பாடித்துள்ளியே போதல் ெழுந்து செல்லும் இன்னதோர் பூதர் தம்மில் மோட்டிகள் பானு கம்பன் முதலிய கணங்கள் முத்தி வீட்டுடை தலைவனான வீரவத்திரன் முன்னாகி ஈட்டுடை பல்லியங்கள் யாவையும் இயம்பி சென்றார் கொண்ட பேராற்றலோடும் குலவிய வீரன் தன்பால் அண்டமேல் உறிஞ்ச பல்வேறணி பெரும் கவிகை கொண்டும் பிண்டுலாங் கவரி இட்டம் வீசியும் சேரலுற்றார் தண்டனே பினாகி சிங்கன் ஆதியாம் தரு கட்பூதர் பாசிழை மகளிர் சில்லோர் பத்திரை பாங்கராகி தேசுடை கவிகை ஈட்டம் திருநிழல் பரப்பயந்தி மாசரு கவரி வட்டம் வரம்பில இரட்டிப் பல்வே ராசிகள் புகன்று செம்பொன் அணிமலர் சிதறிப் படர்ணறி போலப்பார் முழு தீண்டித்தானே அடங்கலும் ஆர்க்கும் ஓதை அகிலமும் செரிய விண்ணும் உடைந்த தவ்வண்டங் கொல்லோ உதுகொலோ இதுவோ என்ன விடைந்த பல்லண்ட தோறும் விதிர் படும் விளம்பல்வுற்றார் கூழிகள் எழுந்த அம்மா புவியலாம் பரவி தொல் பேர் ஆழியும் அடைத்து வான்புக் கச்சுதன் பதங்காரேகி ஊன் முதல் வனார்க்கும் ஒலியினால் உடைந்த அண்டப்பாழிகள் தொரும் முற்றெல்லா புவனமும் பறந்த அன்றே அங்கெழுப்பூழி தன்னால் அவர் விழி களுழும் தீயால் செங்கயிர்ப் படைகள் தேய்ப்ப சிதறிய கனலால் வையம் எங்கனும் ஏரிகள் துண்ணி இரும் புகைப்படலம் கங்குலும் பகலும் காணா போன்றதன்றே பெரும் தானே சூழ எம்பிரான் எழுந்து சீற்றத் துப்புடன் ஏகித் தக்கன் தொல்மகம் புரியும் சாலை வைப்பினை அணுகித் தன் பால் வருடைத் தலைவற்கொன்று செப்பினன் என்பமன்னோ சேனுறுருமேரு நான பற்றலற்புற மூன்ற பரமனை இகழ்ந்து நீக்கி சிற்றினம் பொருள் நிச்சிறுவி என்னும் தீயோன் இற்றெடுநெறியால் வேள்வி இயற்றும் இச்சாலை சுற்றொடு சேமம் செய்து காத்திரென்றான் என்றலும் தானையோர்கள் எயிர்ப்புறமுற்றும் சூழ்ந்து நின்றனர் வானின் நெருங்கினர் வாய்தல் தோறும் சென்றனர் கொடியதக்கன் சேனையாய் எதிர்ந்தோர் தம்மை கொன்றனர் அவர் ஊன் துய்த்துக் கூற்றனும் நும் உட்கார்த்தார்